வணக்கம் இருபத்தி நான்கு ஜூலை இரண்டு நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆயுர்வேதத்தின் தந்தை என்று சரகர் அழைக்கப்பட்டார் இரண்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிகரிக்கும் போது கிளைகோஜனாக மாறி சேமித்து வைக்கப்படுகிறது மூன்று காசநோயை உண்டாக்கும் கிருமியின் பெயர் மைக்கோபாக்டீரியா டியூபர்கோசிஸ் இனி இன்றைய கேள்விகள் 1. கிளைகோஜன் நம் உடலில் எந்த பகுதியில் சேமித்து வைக்கப்படுகிறது இரண்டு உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மூலையின் பகுதி எது 3. தாய்ப்பாலில் உள்ள நோய் எதிர்ப்பு பொருள் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்